தீஸ்வரம் தன்பத்தன் காட்டில் இத்தர பாடுபட்டு இருக்காள் உனக்கு என்னன்னு கேட்டார் பரந்த பரமக்ரி உனக்கு சஹாய்க்கள் தேவகல்பாலான பிராத்தாக்கள் எல்லாம் கூட இருக்காள் உனக்கு என்ன குறவு ராமனுக்கு பன்னெண்டு மாசம் தூக்கி பூட்டான் உனக்கு ஒரு விதமான விட்டு சொன்னதே மார்க்கண்டே பூஜை பண்ணினாலாம் நமஸ்கரிச்சா சிவபுராணத்தில் மார்க்கண்டே ராமாயணம் இருந்தாலும் கிருஷ்ணன் கிருஷ்ணன பூஜை நமஸ்காரம் போராளா அதுவே ராமன் உட்காந்துருக்காளா கிருஷ்ணன் காணமா ராமாயணம் கேட்ட பிரபுவேன் உட்காந்துருக்காளா உடனே கோபாலன் ராமனா வந்தாலும் புரிஞ்சுனாளா பாண்டவாலும் ரிஷிகளும் எல்லாரும் பூஜை பண்ணினாள் ராமனை இந்த துவாபரத்தனும் என்று அப்படி போய் சொல்லியிருக்காள் அப்படி ராமச்சரித்திரம் பரவ மங்களமான சரித்திரத்தை வாக்கண்டே சுவாமி ஆச்சரியமாக தர்மபுத்திரம் உபதேசம் பண்ணின பண்ணி சரித்திரம் இன்றைய தினம் நாளை தினம் சாவித்ரி சரித்திரம் பதிவிரதா மகாத்மன் அத்தியாஷரியா சொல்ல போறாள் வாக்கண்டே சுவாமி உமா சத்தியவான விவாகம் பண்ணிக் நபஜுரயமனோலோபிஷுதம் வா யம தர்மராஜா சாத்யுரோட நேன ப்ரேஷுன அபிபட்ட மகா புனி திரிகராளைகன் ஹூபிகா ஜீவலஸ்பரணம் பார்வதி வதை மகாரே கேகாந்தஸ்மரணம் ராமரா சத்வ விஸ்வா அமதராஜோஸ்மதன் بِيَمْدَكَ بُرَآدِيْتَمْ رَنَادِكَ سَمَندِيْتَمْ رَيَارُودَ مَحَمْ مَنْجَ سَحَاسْتَانَنُمْ قُلَدِيْتَمْ مُخِّرْضَى الْمِنْ يُسُّلْهَيْتَمْ مِرْبْحَيَتْمَ عَجَأْتْيَمْ مَا بَرْبُرْدْمَجَ عَلُوا صَرَنَا بَعِدْتِمَ سُحُتَّمَنْ دُخَرْتَمَ ஸ்ரீ வைக்குண்டத்திலிருந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி தர்மம் வாட்டத்தை அடையும் பொழுது எதா இதாகி தர்ம தலானிஹீனா தர்மம் நாசமா போனதுக்கப்புறம் சுவாமி வரதில்லை எதா இதாகி தர்மே நாசோ பகுத்தின்னு சொல்லல க்ளானி பவதி பாரத ஆர்ஜ பண்ண பிரகாரம் கிருஷ்ணாவதாரம் தர்மசம் மகாபாரதம் அப்படிப்பட்ட மகாபுணித்திரத்தில் வியாசாச்சாரியால் தபோபல பண்ணி மகா கணபதி அதை பண்ணி வைஷம்பாயனாச்சாரிய உபதேசம் செய்து நல்ல பிரியசிஷ் வைஷம்பாயனருக்கு அவ எழுபூமியில சத்ரயாகத்திலே ஜனமேகி எங்கு உபதேசம் அங்கு பக்கத்தில் இருந்து காட்ட அபிராமணன் உபதேசம் நடந்த மகாபுணியை ஏன்னா சித்திரை காந்திரிக்கு கொடுக்கக்கூடிய இடம் நைமிஷாரம் மனது கட்டுப்படணும் அதுதான் கோவில் போய் பண்றது பஞ்சாட்சிரம் பண்றது அதிஷ்டானத்துக்கு போறதெல்லாம் எதுவும் தெரியுமோ அங்க போனா மனசு கட்டுப்படும் நம்மாட்டில் ஆயிரத்தி எட்டு ஆவர்த்தி பண்றதும் சரி பெரியவாவுடைய சமாதி ஆலயங்களில் போய் பத்தாவத்தி ஜப்பிப்பதும் சரி அம்பாளுடைய சந்தியில் உட்காந்துட்டு அம்பாளுடைய மந்திரத்தை பஞ்சத சாட்சிரி ஜெப்பம் பண்ணினா ஒரு ஆவர்த்திக்கு பதினாயிரம் ஆவர்த்தி பலம் நம்ம நாம் லலிதாசாசனம் பொண்ணு காட்டிலும் கோவில் போய் அம்பாளுக்கு பதினாயிரம் பலம் என்ன பெருசத்தமே மகாந்திய கட்டாட்சங்கள்லாம் விழுந்திருக்குமா அவங்க அதனால அந்த தேவத்தை மனத்தில் பண்றது விசேஷம் கோவில்்சடாத அது நினைக்கிறது சரிய அப்படி மகா புண்ணியஸ்தலம் நைமிஷம் சித்திகாந்திரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலிருந்து மகாபாரதத்தை நித்யாத்மஹோத்திரம் பண்ணின மகிழ்ச்சிகள் அப்படி பல சரித்திரங்களை உபதேசம் கொண்டு வரும்போது ராமச்சரித்திரம் சொன்னாள் இன்றைய தினம் பல பதிவிர்த்தையான சாவித்ரியனுடைய சரித்திரத்தை சொல்ல போறாள் ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டால் தன்னை ஜெயத்ரகம் தூக்கிட்டு அஞ்சு நாசாட்டும் இப்படி அராசி ஆயிட்டோமே என்று தர்மபுத்திர வருத்தப்பட்டாள் அவள் பத்தி வரத்தையும் ஒரு ஸ்ரீ வந்து கண்ணு கண்ணீருமா இல்ல தர்மபுத்தருக்கு அவளுக்கு சமாதானம் பண்ண முடியல அதுக்காக மார்க்கண்டே சுவாமி பார்த்து காட்டாள் என்ன இப்படி துக்கம் எனக்கு வருது இப்படி திரௌபதிக்கு மாதிரி கஷ்டம் வரலாமா அவள் பத்தி வருத்தையாச்சே என்ன சுந்தில் மூட்டானேன்னு வருத்தப்படுறாளே நான் என்ன பண்ணுவேன் மார்க்கண்டே சுவாமி பார்த்து காட்டினாள் ूचराम्ष्टा कृष्णया तरिता वयद्रथेन चयद्रथन चुनावृताजिता वह ஆபத்தை அடைஞ்சு காப்பாத்தினது திரௌபதி காப்பாத்தலை வாடி நம்ம பாண்டவாட அடைச்சிருப்பான் கேட்டு வச்சான் தத்ராட்டம் ஆகி திரௌபதி சபித்ததே என்னுடைய நாதர்கள் அஞ்சு பேர்களையும் அதாசர்களாக செய்து வேலக்காரர்களாக திருந்தவர்களை அதிலிருந்து மூட்டி அவர்களுடைய தேருடன் ஆயுதத்துடன் வெளிவீச்சுடனும் கேட்டாள் அவள் கேட்டுதான் பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டதாக ஆனால் காட்டதுனாலே அதை சொல்றான் தர்மபுத்திரன் என்ன பத்னியினார ஒரு ஆனூல்யம் ஏற்பட்டால் அதை மறந்து செலவன் அதை மறக்கவே இல்லை தர்மபுத்திரன் மறுபடியும் திரௌபதியே ஜெரிசந்திர துஷ்டம் வந்து துதினு பூட்டானே இது மாதிரியான ஒரு பெரும் கஷ்டம் திரௌபதிக்கு வந்தது அஸ்தி சீமந்திபூர்வா அபூர்வாபிரா திரௌபதியை போல கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ உலகத்து சொல்ற திரௌபதி சொல்றாரு என் மாதிரி இனிமே உலகத்துல பொண்ணை பிறக்க வேண்டாம் நான் எப்படி கஷ்டப்படுறேனே अस्ति श्रीमति का उच्चर मुड़ी एम्मा भाग्य भाग्यमला धर्मपुत्र अनुवाद इपी धूपली महाभा यथेयम द्रुपदा திரௌபதிய பெரிய உத்தம ஸ்திரீகளை எடுத்து பார்த்தா கஷ்டப்பட்டுத்தான் கரையேறிட்டாள் அது மாதிரி ஒரு பதினோரு பேருகளை லிஸ்ட் கொடுத்துட்டாள் சீதை அவருமா இடத்துல இதுல ராட்சசி நடத்துல விஷ்ணு சந்திரகாண்டத்துல மகாஜியம் மகாஜியம் எதிர सात्र महा सातव्रद्रदपुत्र महाभाग्यम का महाभाग्यू चर पतिव्रत चरित्र அந்த செஞ்சோது இதை நீங்க கட்டுறதுனால சாதிக்கு சுமப்பட்டிருக்காள் பஜுவர்த்தைகளுக்குள்ளே வந்து சிவசு அப்படிப்பட்ட உத்தமஸ்திரி கட்டப்பட்டிருக்காள் ஆகும் சொல்றாள் பார்க்கின்ற சொல்றாங்க மத்தாதிபதி பரமார் யாராவது அவள் ஈஸ்வரனா நினப்பலாம் அப்படி வேதத்திற்கு கிளை ஈஸ்வரனா நினப்பவனுக்கு பிரம்மண்யன் என்று பெயர்யனா மகாத்மாங்கிற கொஞ்சம் கூட சித்தத்துல தோஷம் இல்லாதான் சத்யசந்தோஜி சத்யசந்த பச்சிமே தேய்சோனா ஜிதேந்திரம் இங்கே குருப்பராம் தானபதி ஒரு காரியத்தை நடத்தினா செரமையுடன் நந்தா நடத்துவாடா பிரிய பட்டத்து ஜனங்களுக்கு ग्राम जन अम महाराजा सर्वभूत सर्वभूत दैव उूत नि अग्निहोत्रो धर्म पूजा मे अूत प्रयोजन प्राणी के लिए दैवे அந்த தெய்வம் யாரா கடக்கா இருக்கணும்னு மேல போய் சொல்ல போற விதிர நீதியில ரொம்ப அதி கிருப்பையும் உதவாதான் அதிருப்பு வாசல பிச்சைக்கு வந்தா அருகப்பட்டு அருகே குழந்தை கொண்டா அப்ப நான் வந்து மாப்பிள சட்ட கூட போயிட்டுக் கூடாது ஏதோ எப்படி அருகி போடலாம் அதி கிருப்பா உதவாது அது ரொம்ப தப்புன்னு மேல போய் சொல்ல போறாரு அருகி போடலாம் இனிமே ஓ அருட்டு குழந்தையா அப்ப கல்யாணம் கருணை பண்ணலாமோ கல்யாணம் அதுக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ அது சரியாயிருமோ அது எவ்வளவு யாரா இருக்கு செய்யலாமோ அப்படித்தான் செய்யலாம் அது அசிக்கிறப்பையும் உதவாதுன்னு சொல்ல போற அஸ்தவா சர்வூதங்கள் எடுத்துலயும் தெய்வ உள்ளவாள் சொல்லர்த்தம்னா அவளுடைய சிரமங்களை கூடிய மட்டும் நம்மால எவரோ போக்க முடியுமோ அவர்களுடைய சக்திக்கு தகுந்தபடி போக்கணும் ஒரு ராஜாவா இருந்தா ஒரு குரூப் ஏழை எழா இருந்தா அவளுடைய ஏழ்மைய போக்கணும் திருத்திரனா இருக்கிறவன் ஒரு பதினாயிரம் பேருடைய ஏழ்மை போக்கணும்னு நினைச்சா என்னதான் ஒண்ணும் பண்ண முடியாது மகாராஜா சர்வபூதங்களிலையும் தயவு உள்ளவனா சர்வூதிதே சர்வூதி தே அவனுக்கு சந்ததியம் மஹாராஜா அஸ்வதிக்கு மத்திர தேசத்திற்கு ராஜா அஸ்வதி என்று பேர் அவனுக்கு நல்ல புறமையுள்ளவன் சத்யேந்திரவன் அப்படிப்பட்ட புண்ணியாத்மாவுக்கு சந்ததி இல்லாமல் இருந்துதான் சிக்ராந்தே நவசாந்தே நவயசா சந்தாப முபஜக் ரொம்ப வயதாகி விட்டது குழந்தைங்க தாபம் வயதானது பிறகுதான் தோணும் குருகனுக்கு கீகளுக்கு பாதிட்டுலயே தோண ஆரம்பிச்சுடும் குழந்தை இல்லாத குறை குருகன் இப்ப என்ன புள்ள ஒட்டி இருக்க என்ன அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு அகங்கி வந்து போய் குட்டி திறக்க முடியாம கணக்கெல்லாம் இவனால பண்ண முடியாம பண்ற போது கழக்க ஜலம் போனதுக்கு அப்புறம் உண்டு பண்ணி போனோம்னு தோணாது அப்போ ஏதாவது திமுடியா பேசிவிடுவான் ஸ்திரீகள் சொன்னாலும் அவளும் பேசிடுவான் அமிச்சு பேசிவிடுவான் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு குழந்தை இல்லேங்கிற குறை தோணுதுதான் ாம் வயதான பிறகு அஸ்வதி நமக்கு இப்படி சந்ததி இல்லாமல் போய்விட்டது என்று அபத்தியோ அபத்தியோத் தீவிரம் சந்ததியை உண்டு பண்ணுவதற்காக ரொம்பவும் நியமங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சா நாம் மஹாராஜா பிறகு ஜிதேந்திர குரு காலம் போஜனம் பண்றது அதுவா குறைச்சலா போஜனம் பண்றது ரொம்ப பரிமிதமான ஆகாரம் பண்றது மிதம்னா குறைச்சல் பரிமித்தம்னா ரொம்ப குறைச்சல் அப்படி காய்கறிங்க ஒருவேளை ஷாபத்து வந்து வருது ியதத்தை கைகொண்டு நியமங்களிச்சுவந்த சகசிர சாவித்ஜ சத்தம்ோம்னத்திரியை ி மகாமே சதம் ஆயிரி அக்னீலாம் அக்னீலே பரமருத்ராயிருக்கிறவன் வில்லுத்தாலையோ தளத்தாலையோ தாமர பூனாலையோ காயத்ரினால ஹோம் மணித்தானியான அஷ்டலட்சுமி ஆத்திரமும் ரத்னம் பண்ணுவாள் சொல்றாள் ஸ்மிருதியில் போய் காயத்ரீனுடைய மகிமையை தனியா ஒரு அத்தியாயம் எழுதிட்டாள் அஷ்டிரீமன் எழுதிட்டாள் अपनी नाल नाल होम होम அப்படி காயத்ரஹோம்மினா சிதிக்கான காரியம் உன்மேலிய லட்சி காயத்ரீனோமன் மகாராஜ குஜசோஜன ஒரு பகல பதினஞ்சு பதினெட்டாவது நாயகை போஜனம் பண்றதா பதினெட்டு நாயிக்கு பண்றதா அறுமூணு பதினெட்டு அறுமுக்கால் ஆகே பதினெட்டு இருபத்தி ரெண்டு முக்கால் நாயகிக்கு மேலேஜனம் பண்றதா அப்படி போஜனம் மண்ணி நியமத்துடன் வசிச்சு வந்தானாம் ஷஷ்டே ஷஷ்டே காலேவமி ரொம்ப குறச்சலான ஆஹார மாம் ஒரு காலம் இப்படி உபாசிச்சு இப்படி பதினெட்டு வருஷம் காயத்ரி உபாசிச்சு வந்தால் மஹாராஜா இப்படி பதினெட்டு வருஷம் ஆராதிச்ச ஒரு பெரிய புண்ணியம் அந்த காயத்ரி தேவி சரம சந்தோஷத்தை அடைஞ்சாள் மகாராஜாவுக்கு நேர தரிசனம் இருக்கணும் நினைச்சாலா பிரிய ரூபத்தும் வரணும் நினைச்சாலாம் காயத்ரி தாராஜன் தரிசயம் தரிசயமா து ததா ராஜன் தரிசயமா அக்ஷே மகதாத்தா காயத்ரி தேவியானவள் இவன் எந்த அக்னிகுண்டத்தில் ஹோமம்மண் இருக்கானோ அந்த அக்னிகுண்டத்தில் இருந்து திவ்ய ரூபத்துடன் வந்தாடாம் உபினீச்சு தாஜன் ோஷத்துடன் பதினெட்டு வருஷம் காயத்ரிய மூணு வருஷம் காயத்ரியா குடியிருக்காலம் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்நானம் பண்ணி உதய உதய காலத்துல உபஸ்தானம் பண்ணினானே யார மூணு வருஷம் அப்படி பண்ணிவிட்டான்னா அவனுக்கு பிரம்மலோகம் அவன் அப்படி போய் ரிஷிகள் ஸ்மிருதியில் போய் ஐத்மல் கியாதிகள் அழுகிட்டாள் மூணு உதயோபஸ்தான பண்ணான பிரம்மலோகம் அவன் கையில் அதையும் தவிர்த்து ஒரு மண்டலம் ஜபிச்சு பாரு அதுக்கு முன்னாடி அவன அவன் முகத்தையும் பாரு அதுக்கப்புறம் பாருங்க காயத்ரி ஜெபிண ரொம்ப ஜபிக்கிறா காயத்திரியை ஒரு ரோட்டில் எத்தனையோ பேர் காரப்படி போட்டு தேவோட்ட போட்டு எத்தனை மரம் இருக்குன்னு கேட்டா ஆருக்கும் தெரியும் அது மாதிரி ஜெபிக்கிறான் காயத்திரியில என்ன அச்சடம் இருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம என்னவோ அப்பலாம் புரிக்கிறாங்களோ ஜெபிச்சுட்டான் அது போடாது இது உபேட்சாத்மகமான ஞானமும் அப்படி கூடாது இப்ப இங்க இருந்து நித்தியம் நடந்து போயிட்டு இருக்கும் எத்தனை இருக்கு நல்லபடி திருவிழா சொல்லும் போட சொல்ல முடியாது ஓட்டு வாங்குற அவளை தெரியாது இது உபேட்சாத்மகமானம் அப்படி உபேட்சாத்மகமான ஜானத்தோட மந்திரங்களை ஜெபிக்க மந்திரங்களை நல்லா மனசுக்கு வாங்கி நல்ல ரசமரிஞ்சு சாப்பிடறோம் எப்படி எப்படியும் கடிச்சு சாப்பிட்டு அந்த ருச்சியை பார்ப்போம் அது மாதிரி மந்திரங்களை தேவதா தியானத்தோட பத்து காய்ச்சி பண்ணா கூட போதும் முப்பத்தெட்டு காய்ச்சி தான் ஆயிரம் காய்கறி நடுமத்தியம் ரொம்ப அதமம் பத்து பத்து காய்ச்சி எப்ப பண்றதுன்னாரு பண்ணுவோம் பரமாபத் காலத்துல தசாபத்திகி பண்ணாள் ரொம்ப ஆபத்துக்கு விபத்து கஷ்டங்கள் வந்த காலத்துல பத்தாவது நின ம ஆயிரத்தெட்டு மன்னணும் முப்பத்தெட்டாம் மன்னணும் ஏதாவது ஒரு அவசரமான காரங்களில் பத்தாவத்தி பதினெட்டாவதி முப்பத்திரண்டாவத்தி அறிவு உபயோகி அக்னிஹோட ஆரம்பத்துடன் ஹோமம் மண்ணி இருந்த அக்னி குண்டத்தில் திவ்யூபத்துடன் ஜெப்சானோ முயலட்சாயிரா ரொம்ப ஸ்தோத்திரம் இது காயத்ரி எப்படி தியானம் பண்ணணும் தியான ஸ்லோகம் இது அப்படித்தான் தியானம் பண்ணணும் அவளுக்கு எத்தனை முகம் அத நல்லா தெரிஞ்சுக்கணும்னு தியானம் பண்ணணும் காலத்துல காயத்ரி மத்தியானத்துல சாவித்ரி சாயங்காலத்துல சரஸ்வதி இப்படி மூணு ரூபத்தோட அந்த மூணு ரூபத்துக்கும் சிவத்து தியானம் அது மாதிரி தியானம் பண்ணணும் இது தேவி பாகத்தில் இந்த கிரமங்கள்லாம் சொல்லி இருக்காள் இப்படின்னு சொல்லி இந்த தியானங்களை சொல்லிதான் சொல்லுவாள் ஜபிக்கணும் அவன் அப்படி தியானம் பண்ணி பண்ணி ஜபிச்சிருக்கான் அந்த உருவத்தோடயே வந்தாளா ஆனா ஊப்பினா அவன் என்ன தியானம் பண்ணினானோ அந்த தியானம் பண்ணின பிரகாரம் அம்பாள் ஒளியில வந்தது நாம் உள்ள பார்த்த தேவத்தை நான் அறிஞத்திலே வந்திருக்காரு ராஜா சந்தோஷப்பட்டான் அப்ப தேவி சொன்னாளா நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சுட்டேன் உனக்கு பரமானுகிரம் பண்ண வந்திருக்கேன் நாளாம் காயத்ரி தேவிஸ்வபே மத்ரராஜய் உனக்கு என்ன ஒன்று போத கேள் தரேன் நாளாம் ஹே பத்ரராஜா நுட்டாளாம் பரம் ரிணிஸ்வாஸ்வபதே மத்திர ராஜயதீப் சீதம் கடற்பதெல்லாம் தரேன் நாளாம் அடைும் பிரமாதத்தை பிரமாத அனசியத்தை அடைகிறது ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறது அப்படி இன்னும் ஒரு காலம் மறக்காதே அதுல போய் ஆலசியத்தை அவனம்பிக்கை அடையாது நாடாம் காயத்ரி கொண்டும் அதுக்கு ராஜா காட்டாள எனக்கு ஏராளமான புள்ள பொழுந்தும் ஏராளமான குழந்தைகள் வேண்டும் ஏராளமான குழந்தைன்னா என்னன்னா எனக்கு இருக்கிற குழந்தை உலகத்துல இல்லையா அப்படி சொல்லும் யாரும் குழந்தைகள் வேண்டும் காயத்ரி தேவி ராஜன் கூட்டாள் நல்ல தேஜஸ்வியான ஒரு கன்னிக்குதான் உனக்கு புறப்பள் அதுக்கு மேல புள்ள காட்டேனே நீ கொடுக்கல அதெல்லாம் எங்கிட்ட கேட்காது இதோட ஒப்பு இல்ல தானா மேல தெரியும் மேல வரப்போற ஸ்ரேஷ்ட சில சொல்ல அத சொன்னு பலம் போடும் அவரின்னால திருப்பி பதில் கேட்காதே விடமாட்டானே நான் காட்ட வரம்பிடுவோம் அப்படி இல்லா நீ இப்பேசாது அம்பாளே அவனை வாப்பு போட்டு பேசினாள் கன்னியா தேஜா தேஜஸ்விஷ்யூ சிகரமா ஒரு கன்னிக்கு பறக்க போறாள் அபாரமான தேஜஸ்துடன் பறக்க போறாள் அவந்திக்குடான காந்தியை உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய திவ்ய ரூபூக்கி அவர்க போராள் க்ஷிப் கரத்தை கதஞ்சனால சொந்த சின்னு அீ தேவிட்டியே சேவி மறைஞ்சுட்டால் அனுகிரகம் மகாராஜாவுடைய பத்னி தர்பவர்த்தி ஆகிட்டால் தர்பூத்தி ஆனா ராஜாவுக்கு எல்லாம் இல்லாத சந்தோஷம் வயது காலத்துல இப்படி நம்ம பத்மேற்பட்டது காயத்ரி உபாசிச்சோம் காயத்ரி தேவி நேரம் வந்து அனுகிரகம் பண்ணினாள் சந்தோஷத்தை அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்காள் याीतया दुतयाक्रो तथा सहित्रिया प्रीतया दत्ता दिव्य रूपूति पेण ये शुभपति की उड़ने மகங்கள் எல்லாம் கூப்பிட்டு வேத விட்டுக்களை எல்லாம் கூப்பிட்டு ஜாத்தகர்மங்கள்லாம் பண்ணி குழந்தைக்கெல்லாம் பண்ணணும் பெண் குழந்தைக்கும் பண்ணணும் புருக குழந்தைக்கும் பண்ணணும் அவன் ஸ்வரணத்தாலே ஸ்வரணத்தை குழந்தை வச்சு சொல்றாரு இன்பத்துல ஒரு குள்ள குழந்தை பிறந்து பெரிய இடத்துல கண்ணையே திறக்கல கண்ணத்திற்குழந்த கண்ணத்திற்கான பண்ணுவார் நான் என்ன பண்ணுவேன் உன் ஜாதகர் எப்படி சொல்லி இருக்கோ சொர்ணத்தை வச்சுன்னு பண்ண சொல்லிக்கோ பண்ணின உடனே கண்ணத்திற்கிறாரு சொன்னது பொய்யா போடாது வாத்தியா அடிச்சு போடுறாரு நினைச்சு ரெண்டனா கொடுக்குறான் ரெண்டெண்ணாவே வெள்ளி கூட இல்லையா பெருனா நூறுவா இல்லை இதுக்கு எத்தனை கண்ணத்தலப்பும் சாவித்ரி சந்தோஷத்தடைஞ்சி இந்த பெண்ணை குடுத்ததினாலும் சாவித்ரி அக்னி சாவித்ரினு பேர் காயத்ரிக்கு சாவித்ரி மந்திரத்தால் அக்னியில ஹோமம் பண்ணி அதனால் பிராஹா எல்லாம் வேதமெல்லாம் ஜாத்த கர்ம காலத்தில் வந்து நாமகரண மன்றவும் சாவித் பிதாவும் பிரும்த்ரினு பேரிட்டாடாம அந்த பெண்ணுக்கு நாளுக்கு நாள் மகாலட்சுமி மாதிரி உருவம் நாளுக்கு அவயவங்கள் எல்லாம் வளர்ந்து வந்துதான் சாவித்ரிடைய அவயவம் மகாலட்சுமி உருவத்துடன் வந்தது போல் இருக்காளாம் காந்தி அப்படி வீசுதான் எல்லாம் புண்ணியம் பண்ணி பிறந்த குழந்தைகள் ராஜகுடும்பங்கள்ல என்னத்தினால நல்ல குழந்தைகள்லாம் ரூபத்தோடு பிறக்கிறது எத்தனை தன்மனும் எத்தனை ஜபம் ஹோமங்கள் பண்ணி அந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்து பிறக்கிறது ஹோமம் ராஜாங்கல அது மட்டும் வளர்ந்துட்டே இருக்கா அதனால நல்ல குழந்தைகள் பிறகுறாங்க அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக விடுவாரு நல்ல குழந்தை அவன் நல்ல சாப்பாடு இத்தனை பேர் சாப்பிடறான் விசாரமா இருக்கு தர்மம் இருக்கணும் குடும்பத்தில் குழந்தைகளுடைய முகத்துல பாருள் அதுக்காகத்தான் ராஜகரங்களில் ரொம்ப தர்மங்களை பண்ணிட்டே இருப்பாள் பெரிய குடும்பங்கள்ல குழந்தை புறக்காததுக்கு காரணம் என்ன ஜோதி சாஸ்திரத்துல அந்த குடும்பத்துல போய் போகத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள புண்ணிசாலி பொத்தம் ஆறாவது இப்போ இருந்து மறுபடியும் வந்தா தான் அவர்களா அதுக்கு ஆள் இல்லையே அதனாலதான் ரொம்ப பெரிய இடங்களில் கர்மகாண்டங்கள் அந்த ஹோகங்களை அனுபவிக்கிறதுக்குள்ள புண்ணியபுருகன் அது மாதிரி உள்ள ஆளே இல்லையேட்டாள் என்ன ஆஹாராதிகள்னால ஜீவன் அனுப்பிரவேசமாறுது குருஷன் நடத்துல ரெண்டு மாசம் இருந்து போய் பத்து மாசம் இருக்கு அதுக்குள்ள ஆள் இல்லையேட்டாள் நல்ல புண்ணியமான ஹோமத்தினால உண்டானவளாகினாலே மஹாலக் உருவத்துடன் வந்ததுக்கா சாவித் இப்படி கொஞ்ச காலமான உடனே யோகனும் வந்து நல்ல யுவதியாயிட்டாள் கல்யாணம் பண்ண வேண்டிய காலம் வந்து அம்சாவித்திருக்குல இருக்கிறவாழ்லாம் அந்த பெண்ணை வந்து ராஜாக்கள் பல ராஜாக்கள் பத்னிகளோட புத்திராளோட இவ்வளவு கல்யாணம் பண்ணிப்போம் பெரிய குடும்பமாச்சே மத்ர தேசாதிபதினு அந்த பொண்ணை பாப்பெல்லாம் திரும்பி மறுபடியும் வெற்றவர் தரது அப்படி உண்டு லெட்டர் எழுதுறேன் லெட்டர் எழுதுறேன் அப்புறம் முக்கால் இருக்கா இல்லையுன்னு நர்த்தனது அப்படி சொல்லுக்கு இஷ்டம் இல்லையா என்ன காரணம் நாள் அழகா இல்லையார ரொம்ப அழகா இருக்காள்னு பயந்துன்னு ஒரு ஒரு பயமும் பயந்து போட்டானா ரொம்ப அழகா இருந்தாலும் பயமா போட்டுதான் அப்படி பயந்து தேஜஸ்க்கு தகுந்த பர்த்தா இல்லையாமனு பையனை பயந்துன்னு போடுறானாம் தேவ கண்யே ஜீவ மனுஷள் தேவதா ஸ்திரீ டத்துல போயாம் என்ன மனுஷன் பழக முடியும் ஜனங்கள் பார்த்தவர்கள்லாம் அவள் நேரச்சாடாம் காந்தியை பாத்து ந கஷ்டித்வரிதாரிதூர்வனும் வரைக்காம் அவளீ தேஜசாத்து ந கஷித்மாசா தேஜசா பிரதிபாதிதா விவாஹார்த்தமாய் கௌரி ஆராதம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காள் ஆதரவணிக்கமான கல்பத்திலே மனித குழந்தைகளுக்கு ஏழுல போய் ராகு இருப்பன் வீட்டுல போய் சனி இருப்பன் கேத்து இருப்பன் எந்த இடத்துல போய் காட்டாலும் கல்யாணம் நடக்காது எத்தனை பணத்தை வச்சுருக்கட்டும் எத்தனை நன்னா கண்ணுக்கு நன்னா இருக்கட்டும் அப்பா அம்மா பெரிய போஸ்ட்ல இருக்கட்டும் அந்த சப்தமத்தில் உள்ள சப்தம அஷ்டமத்தில் உள்ள கிரகம் கட்டுப்பூர்ஜையான அந்த அதிபதியோ அல்லது அந்த இடத்துல பாவ கிரகங்களோ இருந்தா நடப்பதில்லை அதுக்கு ஜெயதி பூஜை பண்ணனும் தீபத்தில் பூஜை பண்ணி அப்படி எல்லாம் ஆராதிக்கணும் ஆராதித்து சுமந்திரிகளுக்கு எல்லாம் தம்மூனம் மூலம் கொடுத்து அவர் அவர்களுக்கு தகுந்தபடி நவாட்சதி மகாமுத்திரத்தால் ஹோமங்கள் எல்லாம் வச்சிருக்காள் அது சக்தி இல்லாதவாள் தீபத்திலையா பூஜை பண்றது சக்தாலா இருக்கிறவாள் பூஜை எல்லாம் பண்ணினா அவ எந்த குறிப்பிட்றாலும் அந்த வரவே நடக்கும் சாட்சியில எனக்கு இந்த பொண்ணை இந்த இடத்துல பாக்கணுங்கிற ஆனா எந்த பொண்ணாலும் தட்டுறது என்ன பண்றதுன்னா கவாட்சி ஹோம் பண்ணுற நடந்து அதே கலெக்டருக்கு போய் கொடுத்தாங்க இடமா இருக்கணும்னு நினைச்சா அதே எந்த பையனு நினைச்சாலோ அந்த பையனுக்கே போயிச்சேர் ஹோம் பண்ண சொன்னேன் இது என்ன எப்படியும் உடனே முழுக்க வாழ்க்கிறத்துக்கா சொன்னேன் சாட்சிக்கு ஹோம் பண்ணா உடனே அப்படியேதான் அந்த இடம் தான் கிடைக்கும் அது அது ஒண்ணும் தவறி போவதில்லை அம்பாளுடைய அம்பத்தி அர்த்தம் சத்தியம்னே அம்பாட ஆராய்ச்சிச்சா ஏதாவது மனஸ்தா போயிருந்தா கூட அபிபிராய பேதங்கள் போக்குவரத்து வேணும்னே சொல்லுவான் என்ன சொல்றேன் அவத்தி சொன்னா கூட சரி சொல்லுவேன்னே கெட்டிக்காரியா இருக்கிறேன் வல்லே பட்டினத்துக்கு வரத்தான் அது மாதிரி சிலது உண்டு குழந்த சாதித்து என்ன பண்ணினாலும் பூஜை பண்ணினாலும் பராசக்தி அவளாலதான் நல்ல தாம்பத்தியம் ஏற்படணும் உலகத்துக்கு நமக்கு நல்ல பத்தா கிடைக்கணும்னு அந்த சேஷங்களையெல்லாம் பெரிவாள் ஆசீர்வாதம் மணிபூர் தாழாம் தீ வாங்கி தன்னுடைய பிதாவரணத்தையும் கொண்டு புடுத்தாடாம் அந்த பிரசாதம் கும்புமம் புஷ்பம் இவையெல்லாம் கொண்டு புரித்தாழாம் பிதாவரணத்தில் அக்னிணின மூலமந்திரத்தினால் அக்னி அந்த ஹோமம் அம்பாளுடைய ஹோமம் ஆகினாலே பர்வ காலங்கள்ல பண்ணணும் சீய ஹோமங்கள்லாம் பருவ காலங்கள்ல பௌர்ணமி பண்றாபாரம் வித்தியாசம் இல்ல அது மாதிரி பர்வ காலம் சுக்கரவாரம் ஹோம வாரம் சிவாக்கிழமை இது மாதிரி காலங்கள்ல பண்ணணும் அங்கே சாவித்ரி பருவாவுல பௌர்ணமியிலேயே பண்ணினாலாம் சந்திர மண்டலத்துல அம்பாள் அன்னைக்கு கூட பண்ண சொல்லி சொல்லிட்டாள் அவன் உபாசக்கள்லாம் பூஜை பண்ணுவாள் மண்டலத்தை ஒரே நேரம் பார்த்துட்டு புஷ்பங்களே சௌகத்திலிருந்து ஒரே மானசிகமாயும் சூக்மாயும் கூலி பண்ணுவாள் அது கூட அம்பாள் வந்து அந்த பண்ற போது அர்ச்சனை ஓம் அந்த சொல்லி குங்குமத்தை போட்டாள் மறுபடி பத்து நிமிஷம் பேசாமல் இருந்தால் மறுபடியும் கல்லிருந்து ஜலம் வந்தது அந்த சமராஜ்ய பாக்கியெல்லாம் ஒரு ஒரு தடவை இந்த அந்தமுக சமராஜ்யான்னு சொன்னபோது அப்படியே போட்டு கண்ண முடிந்தே இருந்தா மறுபடியும் கல்லிருந்து வந்தது ஜலம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்தமுக சமராஜ்யா ஒரு பதினஞ்சு தடவை குங்குமத்த அம்பாள் மேல வேறு கொண்டு போய் கண்டாலும் ஜலம் விட்டாள் ஞானிகளுக்கு தான் புரியும் உள்ள பூ பார்க்க வங்கியுள்ளவள் அவளை வெளியில அப்படி அப்படி உள்ள பார்க்க வேண்டிய விட வெளியே முதல்ல பார்த்துட்டு ஹோமங்கள்லாம் அப்படி அம்பால பருவ காலத்துல ஆச்சரியமாகவும் நாளாம் வேதவித்துக்களை கொண்டு சாவித்ரி ம்ேவருணிம் அங்கள்லாம் கொண்டு அம்பாளை பூஜிச்சு அப்ப பிதாவது தோணிச்சு மந்திரதேசாதிபதியான அஷ்பதிக்கு என்ன நம்ம குழந்தைக்கு ஊனம் வந்து பர்தாவோடு சேர்ந்து இருக்க வேண்டிய காலம் வந்த பிறகு பர்கா விட்டு குழந்தை பிரிந்திருந்தா மாதா பித்தாக்களுக்கு தூக்கம் வராதா வரப்படாதா தூங்க மாட்டாள் மாதா பித்தாக்கள் துதாம் திருவெணி நாளுக்கு நாள் பேரிசு நம் குழந்தைக்கு அசத்தியமான தேவத்தா தூச்சிட்டு உண்டாருதான் அத பார்த்து கவலைப்பட்டான் ராஜா என்ன கவலை கேட்கல யாராவது கேட்க வந்தவன் போய்டான் கோயில் எடுத்து கூட சொல்றது இல்லையா சொல்லாம பரவு போயிடுறது உன் பாட்டு வாசல் இருக்கா பொழுதுதான் புஷுக்குன்னு ஒரு டாக்ஸி விஷயம் போடுவான் என்னன்னு நினைக்கிறது ரொம்ப துக்கப்பட்டான் ராஜா ஒருவரும் வந்து கேட்டாலும் மறுபடியும் அல்ல என்ன பண்றதுன்னு சொல்லப்பட்டாலாம் பிரசாதத்தை ராஜா எனக்கு ஒன்னு தூண்டு குழந்தைய பார்த்து என்ன சொன்னாத் ஒருவரும் வந்து கேட்கல உன்னை விவாகம் பண்ணிக்கணும்னு எங்கிட்ட வந்து யாராவது சொன்னமே உத்தரம் சொல்லலையே உத்திரம் வந்து கேட்கலை ஆயினால நீயாகவே நல்ல பர்த்தாவா பார்த்து நல்ல குடும்பத்தில் பிறந்த பையனப்பாத்த நீ வரிசை சொன்னா குணை சதம் பிரதாமிஷ்டிரம் நானப்புறம் யோஜனமணி எந்த பையன் தேவலையான் நாம் பார்த்து கொடுக்குறேன் சொன்னானா அஸ்வதி என்ன போய் நீங்களே பார்க்க சொல்லி சொல்றீங்களே என்னன்னு கேட்டால் குழந்தை உலகத்துல மூணு பேர்களை ஜனங்கள் தூஷிப்பாளா யாராரு அந்த ஜன தூஷணே பகுஜன்மா அவனை விடாதான் யாரேனா அப்பிரதாதா வாச்சனு மித்தோரச்சோ மாட்சி மூணு பேருகளே எத்தன பூக்கிகள கூட நந்திப்பா இந்த மூணு மூணு விதமான அதா ஒரு பெண்ண வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்காம உலகம் நூக்க வந்த பெண்ணு முடிய பிதாவை தூஷிக்குமாம் என்ன இவன் சாப்பிட்டிருக்கலாமா கொண்ட கல்யாணம் பண்ணி கொடுக்காம இதுக்கான உலகம் நிதிக்குமாம் அதை ஒத்துரும் வாயை அடக்க முடியாது நான் பெரிய மனுஷன் என்னவா நீ சொல்ல இஷ்டம் இல்ல இல்லாம போய் சொல்லுவேன் பெண்ணை ஒரு பர்தாவானவன் அழைத்து போகாமல் இருந்த அவன் உலகம் முழுக்க நிதிக்குமான் வாட்சு உலகம் மூழ்க நிந்திப்பாளாம் என்னடா சுமங்கலி கண்ண ஜலம் உணும்பியா பண்ணினேன் மூணாவது பேர் உலகம் தூஷிக்குமாம் யாரு மிருத்தே வாட்சோ மாத ரட்சி பித்தா காலமான பிறகு தாய் கை விட்டுட்டான தாயை ரஷிக்காம கைவிட்டா உலகம் மூக்க நிந்திக்குமா என்ன இவனுக்கு எத்தனை பணம் இருந்தா என்ன எ பெரிய ஜீந்தாரா இருந்தா என்ன தாயை கை விட்டு வந்தானே இனி சொல்லுவாள் சொன்ன ரோஷம் உலகமும் சொல்லும் இது விலக விலக மூத்தபுத்திரோ மாதம் பன்னிரண்டு நாளைக்குள்ள அந்த பெண்ணை பாராமல் ஒரு பர்த்தா இருந்தானே தெய்வங்கள் நிந்திக்குமா நம்ம மூணு வருஷம் ருத்துவான பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா ஆத்திலேயே வச்சிருந்துருந்தா தெய்வம் தூஷிக்குமா தேவதற்கு பெண்கள் அப்புறம் பண்ணிக்கிறதா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இப்ப தைரியமா நம்ம வந்து இந்தியாவில இது மாதிரி அதுவும் பேசுறவங்க அவளுக்கு புருஷன் இப்படி கச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க மூணு வருஷம் பொதுவான பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்காம பிதா இருந்தானே தெய்வம் ஸ்நானம் பண்ணின பனிரெண்டு நாளைக்குள்ள தன் மனைவியை பாராம ஒரு புருஷன் இருந்தானே அதனால என்ன ஆகும் தெரியும் அந்த குடும்பங்கள்கிட்ட கண்ணன் கண்ணீரமா இருக்கும் அவன் எதை தொட்டாலும் புட்டு போட்டுன்னு அப்படிதான் கஷ்டங்கள் வரும் சாஸ்திரம் அதே மாதிரி மாதா பிதா போனதுக்கு அப்புறம் மாதா ஒருத்தர் கைவிட்டானே ஆனாச்சரியிலே வியாக்கியான எழுதினா அதுக்கு பாலம் ஒரு அம்மா பாலம்பட்டி எழுதியா யாஜ்யோக்கிய ஸ்மிருதிக்கு வியாக்கியான வியாக்கியானம் அம்மாவுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்குறியா இல்லையா நம்ம ஸ்மிருதியில இந்து விட்டு பிரமாத விசாரம் பண்ணினார் அதுக்கு அந்த அம்மா எழுதினா பாலம்மா அம்மாவுக்கு உள்ள வந்து ஜீவனம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவனா அம்மாவுக்கு கேட்க முடியாது இருக்குமா அதனாலதான் சொல்லலாம் மாதாவுக்கு கேட்க முடியாது சொல்லவே இல்லையே பித்தாவுக்கு கேட்கறது கூட வைக்கும் மாதாவுக்கு சொல்லி ஒரு புசனத்திலையும் இல்ல என்ன காரணம் பிதாவிட விரோதியா இருந்தாலும் குத்திரம் அம்மாக்கு ஆகாரம் இல்லைன்னு பொய்யானா அதனாலதான் சொல்லல விஷயம் பாலம்மா போய் எழுதியாள் பாலம்பட்டியே அவன் போய் எழுதியிருக்காள் அப்படி மாதாவை ரசிக்கலாம் தெய்வங்கள் அதை பார்த்து தாயை ரட்சிக்காமல் இருக்கலாமாடா அப்படின்னு சொல்லுவான் இவனால என்ன முடியுதோ இவன் மழையா இருந்தா இருந்தா முடிஞ்ச மட்டும் பத்னியை வந்து ரஷிக்கணும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல ஏதோ எங்கேயா ஒரு வேலை ஆபா பண்ணி கொடுக்கணும் முடியலன்னு உட்கிடப்படாது இந்த மூணும் இவன் செய்யலா என்ன ஆசந்தரியாள் அப்ப பிதா சாவித்திரியனுடைய அப்பா சொன்னாலா மூணு வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் ருத்துவான பெண்ண வச்சுட்டு இருந்தா தெய்வங்கள் வெயுமானே தெய்வங்கள் நிந்திச்சு நம்ம வம்சம் உணா போடக்கூடாது முத்துராவது வந்து கட்ட மாட்டேங்கிறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் உன் தேஜஸ்ல பாத்து பயப்படுறான் தேஜஸ் ரொம்ப இருந்தாலும் படிச்சிருந்தா கூட ஸ்பெல்லிங் கார்டா பயமா இருக்காங்களா என்ன சொல்றாங்க பொங்கல் வந்தா அடையப்பா வாண்டாங்க பயப்படுறாத்தில இருக்கிற அம்மா அப்பாவும் பயப்படுறாங்க என்ன என்ன பிசாசிமா பயப்படுறான் கல்யாணம் பண்ணிங்க அப்படி சாவிட தேஜத்தை பார்த்து பயப்படுறாளா உத்தரவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரா பிதாவான சுபதி கண் பெண்ண கூ அம்மானியாகவே ஒரு பக்தாவோரி நான் அப்புறம் யோஜனை பண்ணியவன் நல்ல குலமான வச்சு அனுப்புறேன் நல்ல விருத்தாளான வேதாவது மந்திரிகளையும் கூட அனுப்புறேன் இப்ப ஆசிரமங்கள்ல ராஜ ரிஷயெல்லாம் பெரியவாள்ல நல்ல வேத வித்துக்கள் எடுத்துல போய் தானம் பண்ணேன் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணேன் அவன் நமஸ்காரம் பண்ண உடனே ஈர்க்க சுமந்தராபவா சோபன பத்தி மத்தியா ஆசீர்வாதம் பண்ணுவா பெரிய ஆசீர்வாதம் வரட்டும் அந்த ஆசிர்வாதம்ல எங்கேயாவது ராஜ குடும்பத்தை சேர்ந்த பையன்கள் இருந்தா நீயாவே வரிச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அஸ்வதி சாஹிமம் ரத்தமா சிதை சச்சிவை அப்போமயமான சிதை சசிபைரு சபி பிரதான மந்திரிகளாம் கழவர்களான மந்திரிகளையும் கூட அனுப்பிச்சா தன் பெண்ணுடன் அஸ்வதி தப்போவனா ராஜ ஷி போய் தபோவனங்களெல்லாம் போனாம் திவ்ய ரகத்தன் மந்திரிகளுடன் புண்ணியதீர்ல ஸ்நானம் யதேஷ்டமார் மணினாழாம் போய் தத்ங்களையும் சுவர்ணங்களையும் வாரி கொடுத்தாடி போய் நமஸம் மண்டலாம் அள் ஆசீர்வாதம் மண்ணுவளாம் சோபனபதிமதி சொல்லுவாழாம் நல்ல மங்களமான சொல்லுவாழாம் திவ்யரூபமானக்கு வரணும் எந்த ஆசீர்வதிப்பாடாம் எல்ல பெண்கள் எல்லாம் என்ன நினைப்பாளாம் கல்யாணத்துல கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும் நினைப்பாளாம் கன்யா ரூபம் பெண்ணுடைய தாயார் என்ன சொல்லுவலாம் சொத்து என்ன இருக்கு படிப்பு என்னன்னு கேப்பனாம் பிதா பிதா ஸ்ருதம் புந்துக்கள் அத்தா நம்ம அஞ்சி மாமா இந்த பெண்ணை சேர்ந்தவா குடும்பத்தார் இருக்காளே அவள் என்ன கேட்பாளா அவ குலம் என்ன நல்ல குலமா அந்த குடும்பத்துல எல்லாம் பொண்ணை கண்டை கொடுக்க கூடாதான் அதை பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கிறாள் வாந்தவா குலமி சந்தி குளம் வந்து நல்லா இருக்கான்னு பாப்பானா பொதுஜனங்கள் இந்த பொண்ணை பொறுக்கிற இடத்த எப்படி இருக்கணும் பாப்பான்னா நாலு நாள் கல்யாணம் பண்ணி சாப்பாடு நிறையா போடுவானான்னு பாப்பான் சாப்பாடு மட்டும் போடுவோம் டிவன் போடுவான் போடுவோன்னா இத்தனை ஜன ஆக நல்ல சுத்தமான ஆகாரம் ஆல்காரம் போடுவாங்க பாப்பாளாம் பொது ஜனங்கள் கல்யாணம்னா இத்தனை பேர்கள் சேர்ந்து நடக்க வேண்டியிருக்கேன் அவன் பொண்ணு கண்டு நினைக்குமான் தாய் வந்து பணம் இருக்கணும்னு நினைப்பான் பித்தா படிக்கணும்னு நினைப்பன படித்தவனா குலவான்கள் நல்ல குலமா இருக்கணும்னு பொதுஜனங்கள் நிறைய அன்னதானம் பண்ணக்கூடிய படமா இருக்கணும் இப்படி எல்லாம் நினைப்பாளம் கல்யாணத்துல ஆசிர்வாதம் பெரியவாழ் பண்றபோது இந்த புல்லுக்கு மனதிற்கு ஏன் அது துல்லி நல்ல சோபனமான பர்தான் திவ்ய ரூபமான மகன்கள் தத்திர வருத்தானாம் நிஷ்டோத்சை வாரி வாரி குடுத்தாலாம் தனோதர்கம் சந்தேஷம் ஜகா சந்தேஷம் ஜகாம தபஸ் பண்ற பெரியவாழ்லாம் எந்த புண்ண தீரங்கள்ல ஏற்பாடு அத்தனை காட்டுல தபஸ் ஆஷிரமங்கள்ல எல்லாம் போய் நமஸ்காரம்ன்றது பெரியவாடத்துல போய் குடுக்கறது அபிகமிய கிருத்தே தானம் நாள் கிருத்த யுகத்துல தானம் வாங்குறவாழ கூப்பிட்டா வரமாட்டாளா அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்து அவன் வீட்டுல இருக்கிற இடம் தேடிக்கிட்டு போய் கொடுப்பாளாம் இந்த கலில சேவையா தீயத்தை கலவுங்க அந்த போய் புட உடது வச்சு உனத்தீச்சி உணத்தி அப்படி பண்றவங்க கொடுக்க அவன் ஓரத்தையும் கொடுக்க அதிகமிய கிரதை தானம் கிரை குத்திர தேடி தேடி போய் கொடுப்பாளா அவன் பிரிவாள் வாங்க மாட்டாள்னு அவன் மகாராஜாக்கள்லாம் சர்வான்யங்கள்லாம் விட்டுருந்தாள் உத்திராவது நேரம் தானம் வாங்கலன்னு தூரஸ்தம் பாத்திரம் பூமும் தோயம் நினைச்சுவே நந்தீரங்கள்ல ராஜா அப்படி பண்ணிட்டு நறுக்கில் எழுதி சப்ரீஸ் பண்ணி இறங்கு கொண்டு போய் புரி வச்சிருப்பா பட்டா மாறி கடவுள் வந்து வரி கேக்குற போது இவருக்கு தானம் பண்ணியிருக்கான்னு புரியுது ஆமா கிராம புரியும் தானம் இருக்கான்னு எனக்கு இருந்துக்கி எனக்கு ஆண்டாமே அப்படி சொல்லுவார் ஆமா சங்க பிரதிகிரேனா வால்மீகி ஆண்டாம் ஆண்டாம் ஆண்டாம் என்ன தோணும் பறக்கிறான் கொடுக்க மாட்டேன் மாட்டேன் கிதே தானம்மணி இருக்கடம் தேடி போய் கொடுக்கணும் அப்படி சாபிச்சு கொண்டு போய் தானம்மணி நாளாம் தேசம் மஹராஜா ராஜ்யத்துல குழந்தை பரவட்டு போனாலே வல்லே ஒல்லியே கவலைப்பட்டு இருக்கா என்ன பெரியவாள்லாம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கோமே புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் பெரியவாழ் லாரையும் போய் தரிசனம் பண்ண போயிருக்காளே அங்கிருந்து வரணும்னு விசாரப்பட்டு இருந்தா ராம் ராஜா அந்த சமயத்தில் எதிர்த்தியார் நாரத சுவாமி மத்திரதேசத்துக்கு அஸ்வதிமுடையாறன் மணிக்கு வந்தா நாரவர பூஜை பண்ணி ஆசனம் கொடுத்து வச்சாள் அஸ்வதி அஜகா மித்து மந்திரை தீர்சாடன நாரதருடன் பேசிக் கொண்டிருக்கும்பொழுது அஸ்வபதி பிதா பேசிட்டு இருக்கிற போது சாவித்ரி வந்தாலும் மந்திரிகளோட வந்து நாரதல நமஸ்காரம் பண்ணி பிதாவையும் நமஸ்காரம் பண்ணினா ஹரியோ ரேவ சிவசா ஹயோ ரேவ சிவசா சக்கரே ரே பாராபிவாதனம் சக்ரே பாராபிவாதனம் ரெண்டு பேர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணினாலாம் சாவித்ரி நாரதருக்கும் அஸ்வபதிக்கும் அப்ப நார்வர் கேட்டார் எந்த குழந்தைங்க நமஸ்காரம் பண்ணாலே கல்யாணம் பண்ணாம இப்படி நீ பொண்ண வச்சுருக்கலாமா காட்டா நாரதர் சுந்தை நிறம் யுவீம் நச்சீனசி நல்ல யுவதியான பெண்ணை கல்யாணம் நாச்சுக்கலாமா நீ காட்டாள் நாரதர் கிமர்த்தம் யுவீம் பதிர உடனே அசோபதி சொன்னாள காரியமாக குழந்தை ஊருக்கு நேன் அந்த காரியமா தான் போயிட்டு வந்திருக்கா நான் இன்னும் என்ன ஆட்சி காக்கல இப்பவே கேட்டு விடுவேன் நாள் நாரதர் உடனே சபையிலேயே கேட்டார் அசோபதி அம்மா நீ தீர்னம் மண்ணின்னு வந்து ஆரையாவது ராஜகுமரிச்சாட்டாவினிச்சாச்சா மகாராஜா இருந்தான் अंद महाराजा आनु क्या क्युम सैन के पकड़ी पूर्ववैष विनष्ट चक्ष बालपुत्र பறந்த சமயத்துல அவ திடீர்னு கண்ணி போயிடுது ராஜாவுக்கு ஜோமத் பக்கத்துல இருந்த ராஜா என்ன பண்ணினான் அவன் பகுநாளா இவனுக்கிட்ட துவேஷன் இவனுக்கு கண் தெரியலேன்னு தெரிஞ்சவுடனே அவன் சைன்யத்தை கொண்டு வந்து ராஜாவ குழந்தையுடன் பத்னியுடன் தேசத்தை விட்டு விரட்டி அந்த ராஜ்யத்தை சுலபமா புடிச்சு தானாம் ஜோமத் ராஜ்யத்தை सादेशृत राज्यिद्रेद्रेस्वी साधारया भार्य प्रतीको पत्नियों அந்த குழந்தையுடன் மகாராஜா துமச்சேனன் காட்டுக்கு வந்து பாழாம் தவம் மண்ணிரியாத பெரும் காட்டில் நிர்ஜனமான காட்டில வந்து ஜுமதேனன் பத்னியுடன் கண்டிரியாதவன் சின்ன குழந்தையுடன் தவம்மண் இருந்தாராம் பிரபுடி பிள்ளை படனத்தில் பிறந்து पुरे सत्यवान तस्त्रुरे तपोवंद उन कुंदया नगर पेट उड़कोहत्न सत्यक्ति मनता दिव्य रूपवान दिव्युण सुर रूपए नाविटेन कल्याण विषय वो अहो बहत्पेत्रि தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் பொண்ணு கல்யாணம் சேர்த்தா இதே தாம்பூர் மொடுத்தாச்சு அவன் தான் தெரிஞ்சுட்டே சேர்க்கிறான் எங்க பாத்துருக்கேன் இந்தியா பார்த்தேன் பிரச்சார அந்த இடமா அந்தமே நான் சொல்லப்படாது சார்ந்து கூடுவான் தஷாமே அவன் என்னமோ பயிர்னே அப்படிதான் செலுத்துவான் ரொம்ப தப்பு தோஷம் இல்லாம கூட சொல்லுவோன்னு தோஷம் இருந்தா சொல்லப்படாது தோஷம் இல்லாம சொல்ற மாதிரி ரொம்ப மகா பாபி அந்த பாபியெல்லாம் மூஞ்சிய இந்த தீ வைக்கிறவன் விஷமுடுறவன் இந்த மாதிரி விவாகத்துக்கு எடுக்கிறவன் மூஞ்சிய பார்க்காத சொல்லாது அப்படி யாராவது ஒரு பாபி பண்ணா அவன் பேரை என்னது சொல்லப்படாதுன்றான் சாப்பிட்டவங்களே சொன்னா நமக்கு பார்ப்பான் அத்தனை பாப்போம் இப்படி வந்து தர்ம தேசத்துல நம்ம தர்ம தேசத்துல பாக்கலாமே பாக்கி ஒரு இப்படி யாருக்கு பாருங்க சாவித்ரிய நிர்பலத்தை பெரும் தப்பாக்கம் பண்ணி விட்டாள் சாவித்ரி ஹேராஜன் அவள் தெரியாதவள் அஜாந்தியான் சத்தியவான் இவ வரிச்சத்துக்கு காரணம் அவங்கள பல குணங்கள் இருக்கு அந்த குணங்களை பார்த்து இவ மோகிச்சு போட்டாள் உணவான் சத்தியவான் சத்தியவானவன் அதனாலேயே உனக்கு சத்தியவான்னு பேர் வந்து சத்தியம் பேசுறான் அதனால சத்தியவான்னு பேரான் ராஜ்யம் போய் கஷ்டப்பட்டு காட்டல வந்தும் அந்த குழந்தை சத்தியத்தை மீறி நடக்கலையா அவன் ஹரிஷந்திரன் போல சத்தியசந்தான அதனால சத்தியவான்னு ரிஷி எல்லாம் பேரிட்டாளாம் அந்த குழந்தைக்குலாம் இருக்கு நார்னார் என்னென்ன குணம் நான் சொல்றேன் கேடும் நார்னார் தேஜஸ்வி சபோம்தேஜஸ்ல சூரியனுக்கு சமானம் ீரஸ் கோபவன் சவன்ை மஹேந்தை வீரச்சே வசே வட்ச மஹேந்திர போல வீரன் பூமிய போல பூர்வியுள்ளவன் வச சங்கிருந்தவன் மகா சுன்யாத்மா ரந்தி தேவன் ஒரு ராஜா நாப்பத்தெட்டு நாள் தேசத்துல துபிக்ஷம் வந்து ராஜாவுக்கு சாபம் இல்லாம போயிடுது மழை இல்லாம வாயிச வருஷம் உண்டு உலகம் வருஷ கணக்கா சாப்பிடாம தவிக்கிறது ராஜாவுக்கே நாப்பத்தெட்டு நாள் அப்படி அந்த ஜலத்தை முதல் கொண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த கஞ்சியை தான் சசாரம் குழந்தைய சாப்பிடுவோம்னு விடுத்து வச்சு நைவேத்தியம் உட்காருன்னா வாசலில் ஒவ்வொரு கத்தினா ஒரு சண்டாளன் உண்டு கஷின் உடனே இந்த நாலு ஒரு பங்கை கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டு நூறு பங்கத்தான் சாப்பிடுவோம்னு எத்தனை பண்ணினார் சுக்க சந்தை அந்த ஜாத்தியே இன்னும் மட்டமானவன் அவங்க வந்து கட்டினார் இன்னொரு பாகத்தை கொண்டு போய் கொடுத்தாரு அதே மாதிரி இன்னும் மட்டமான ஒரு ஜாதி நாலு நாய அழிச்சு வந்து கட்டினார் தற்கதே இன்னும் ஒரு பங்க அவனுக்கு கொடுத்துக்கிட்டு பாக்கி ஒரு பங்க நாம் குடும்பத்தாருக்கு சாப்பிடுவோம் நினைச்சாள் எல்லாரும் நாற்பத்தெட்டு நாள் பட்னி ஏகாதிசி அன்னைக்கு பட்னி என்னவன் துவாதிசனிக்கு அரிசி போதே உள்ள தலைவர் நடுறாங்க சத்தியோபாசம் அப்படி நாற்பத்தெட்டு பட்னியா இருக்கிறவன் பாகம் பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி அங்க கொண்டு போய் நான் சாப்பிடணும்னு நினைக்கிற போது வாசல்ல பிச்சை கேட்டா போடுவனா உதாரா ரத்தி தேவன் இன்னைக்கு ரத்தி தேவையே உதாரகா வால்மீகி பிரபுகள்லாம் ரத்தி தேவன போய் ஒரு மன பேசுறாங்க புண்ணிய புண்ணியும் ஒரு குடி ஒரு ஆள் காண முடியா இந்த நாலு நாயும் ஆறு மாசமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஆறு மாசமா இருக்கு நான் சாப்பிட்டு ஒரு வருஷமா இருந்தா உடனே இன்னொரு பாகத்தையும் கொண்டு வந்து நாலு நாய்க்கும் திச்சு போட்டு அவருக்கும் போட்டாச்சு அவனுக்கு ஒரு பாகம் கூட குடும்பத்துக்கும் இல்லையா அவனுக்கும் இல்லையே பயக்கேன்னு சாப்பிட்டாய் சாப்பிடணும் அப்ப கேட்டானவன் இப்படி பண்ணிவிட்டேனே உங்களோட படி போட்டு அதுக்கு அவன் சொன்னாஹம் அஷ்டர் தியுக்த அப்புனம் நாம் வந்த அவனை என்ன கேக்க போறேன் எனக்கு வாண்டாம் அஷ்டைஸ்வரிய வாண்டாம் தேவனாக இருக்க வேண்டாம் புனர்ஜன்ம இல்லாமல் போகணும்னு நான் கேட்கலே உண்மையா நான் கேக்க போறேன் நேரவந்தான் திலேவன் என்ன அகில தேகோ என ஒரே ஒரு பாகியத்தை நான் காக்க போறேன் ஈஸ்வரன் நான் ருஜி தேவன் என்ன என்றாள் எல்லாருடைய யோக மகிமையினால போக சக்தி எனக்கு போறேன் என்றார் அது என்னத்துக்காக காக்க போறேன் ஒரு ஒரு ஜீவனும் பண்ற துக்கத்தை நான் அனுபவிக்கணும் அவள் துக்கம் தெரியாம இருக்கணும் நான் உங்க கஷ்டப்படணும் உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு நினைக்காதான் இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமோ எம்மாதிரி நீயும் கஷ்டப்படுங்கிறான் கூட்டம் கூட்டமா கூட சொல்றாங்க நீங்க நல்லா இருப்பேன் என் மாதிரி கஷ்டப்படு வாக்குகள் எவ்வளவு வித்தியாசம் எல்லாருக்கும் நன்மை இல்லாதவர்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு வரோம் ஆர்த்திம் பிரபத்தே அகில தேகோ ஏன்குலாமல் இருக்கணும் ஏன்தி அதுலாமல் இருக்கணும் உலகம் நாம் ஒருவன் கஷ்டப்பண்ணம் நாளாம் ஆர்த்திம் பிரப்தே அகில தேகபாஜாம் அப்படி வேவன் அப்படி பிரார்த்திச்சு நமஸ்காரம் பண்ணினார் நமஸ்காரம் பண்ணி ரெண்டு இருக்கிறான் ரெண்டு இருந்தா அந்த கண்டாலன் துக்கசன் வெற்றி இருந்தால் பிரம்ம உஷ்ணு உத்ரா மூணு வேர்களும் நாலு நாயும் நாலு வேதமும் அப்படி தரிசனம் கொடுத்தாள் உடனே பார்த்தாள் பிரம்ம உஷ்ணு உத்ரா நாலு வேதங்கள் தானத்தை சொன்னா பிரம்மலோகத்திலிருந்தும் வைகுண்டத்திலிருந்தும் கைலாசத்திலிருந்து வந்தோம் நாளா அவனுக்கு ஆபத்தியத்தை கொடுத்தாலும் நந்திதேவனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட நந்திதேவன் இருக்கானே அவனை போல யாரும் ஔதாரியத்தில் ோ சீச்சேதவித்துக்கள ஈஷ்வரன் சத்தம் பேஷவன அது விஷயத்தில் ஷிபியப்போலவா நோய ஜிதி சர்வஸ்வதாரம் ஜதி இந்திர புண்ணபுன் த ப்ளேட்டு ஆரி குத்தோனவன் அவளை ஓதாகியம் ஜயாதிக்கு சந்திரன போல பார்க்க பார்க்க தகட்டாத ரூபமானும் சந்திரபதி அஸ்வினி தேவதைகளுக்கு போன்றவனான் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர்கள் அந்த ரெண்டு பேர்கள் ஒருவர போறவா சத்யவான் அத்தனை ரூபம் உள்ளவனான் யுவேனுடைய பிள்ளையான சத்தியவானவன் சாரதவே சொன்னார் இத்தனை குணம் ஒரேன் தோஷம் தான் எந்த சொன்ன ஏக ஏவ்வியோஷோஹிஷ்டர் இல்ல குணங்களுக்கும் மேலே ஒரே தாங்கி இருக்கிறது பெரிய தோஷம் தான் ராம் நார்தோஷம்னு கேட்டான் மஹாராஜா சோஷ் சோஷ பிரயத்னே அந்த தோஷத்தை எத்தனை முயற்சி பண்ணினாலும் வாக்கினால் அந்த சொன்னாள் சொல்லும் போய் நான் சொன்னா வருத்தப்படப்படாது சொல்லிவிட்டேன் கல்யாண விஷயத்தில அப்புறம் கடைசியில் வருத்தப்படப்படாதுன்னு சொன்னாக்கே அப்புறம் அண்ணாவே சொல்லிவிடும் இன்னும் ஒரு வருஷம் தான் சத்தியான் உயிரோட இருப்பன் அவள் பிரதமர் சாயங்காலம் ஜீவன விட்டுவன்னே அடுத்த வருஷம் பிரதம கடன் சொன்னால் கிருஷ்ணபட்சம் பிரதமர் விட்டு விடுவான் சாயங்காலம் அவளுக்கு ஜீவன் போடும் விட்டார் ஜீவன் தேகத்தை சொன்னாள் தேகத்தை நிச்சயம் விட போறான் விட்டாள் ஆறுதர் காட்டாள் சத்தியமான அப்படியாவித்யம் சாவித் வரணப்போய் இதுவரி சத்யவான் குருமணம் ஏஹி சாவித்ரி சாவித்ரி சத் ி நாரத சொ சொல்ல பிதா சொல்லியன் அந்த சாவித்ய மனோ தாட்சியத்தை சொல்றாள் அவள் பதிவிரதை உத்தம என்பதை காட்டுவதற்காக வியாசர் ஆச்சரியப்பட்டு சொல்றாள் என்ன சொன்னால் நான் ஒருமுறை பர்த்தா என்று மனதனால வலிச்சிட்டேன் என்னமே நான் மாற என்ன கால் செருப்பா காலுக்கு போற கைட்டு போட்டு இன்னும் உஷிர் பட்டு போட்டுக்கிறது அது போட்டு அதுவும் இன்னொன்னு போட்டுக்கிறது அப்படியா சோமீயம் மணோம் மரிச்சு விட்டேன் சத்யமானு ஆகினாலே நூத்தன போயினான் மரிக்க மாட்டேன் வந்தது வரட்டும் உலகில் வியவஹாரம் எப்படி இருக்கு தெரியுமா மனதுனால இதை நினைக்கிறான் வாக்குனால சொல்றான் வாக்குள்ள வருவதை கிரீனால காற்றி கர்மாணம்மாணம்ாக்கம் எனக்கு பிரமாணம் மனதுல நினச்சுட்டா அது வாக்குல வந்துதான் தீர்மானம் எத்தனை மனசுல நினைச்சு சொல்லாமல் இருக்கணும்னு நினைச்சாலும் அது ஒளிவந்து வருது அதனாலதான் ஸ்ரீபுண்ணியோ ஹோவாஜுனா நிசம் கற்போ சங்கல்பதுல ஒண்ணிக்காது மனதுல சொல்ல ஒருத்தரவுல அரிசி போடுறது இல்ல ஒரு கிண்டி கடந்தது வெளியில தூக்கி கொடுத்தார் அவருக்கு தப்பு என்னமோ தாரித்யம் தூக்கி விட்டார் தூக்கி வழியில் அப்புறம் ஒரு மாசம் அந்த தெருவுக்கே வர அந்த ஆத்துல போய் அரை ஸ்ரீ கிருஷ்ணாயிரமா கேக்கலே அப்படி இருந்த அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்னவோ பார்ப்பான் தெருவுக்கு பயந்து வந்தார் அப்படி இந்த பூனை பால் கும்புகிட்ட வந்த அவளை முள்ள வச்சிருந்தீ கிருஷ்ணா அந்த ஆத்துல பசங்கள்லாம் குடிப்பா அந்த மனசுல கிண்டி கிண்டி நெனப்பு திண்டி ஆயினுடா இருந்தார் நம்பி வாக்கில் ஒண்ணு அவர் அறியாமலேயம் மனசாத்திய தத்வாச்சாவதீ தர்மணா கரோதி வேணும் போய் சொல்லி மனதில் நினைச்சா தான் வாக்குறான் வாக்குல எதை பேசுறானோ அதற்கு செய்வான் எங்கே தீர்வானே அப்படி சொல்றாள் இப்படி சொன்னாள் சாவித்ரி நான் மனதினால் நினைச்சு விட்டேன் சத்தியவா நாம் அத வாக்கு நாள் இனிமே அடுத்தது கிரியையில நான் கல்யாணம் பண்ணிக்கோண்டியை தவிர்த்து அரை மூணு நான் பண்ண மாட்டேன் எனக்கு பிரமாணம் பிரமாணம் நான் விவாஹம் சத்தியமான தான் மணி பேவித்ரி